ஐயப்பாஸ் கிரேஸ் நம்பர் த்ரீ சன்னிதானத்தில் நடந்த தெய்வீக அனுபவம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானும் என் மகன்கள் ஜெயராம் சீனிவாஸ் இவர்களுடன் சுமார் முப்பத்தி ரெண்டு பேரை கூட்டிக்கொண்டு அந்த வருஷம் ஐயப்ப தரிசனத்துக்காக வழக்கம் போல ஜனவரி பதினாலாம் தேதி மகரஜோதி பெரியானத்தை பெரியான வட்டத்தில் வச்சு பார்த்துவிட்டு பதினைஞ்சாம் தேதி மத்தியானம் பம்பையிலிருந்து கிளம்பி சன்னிதானம் வந்தோம் வழக்கத்துக்கு விரோதமாக ஐயப்ப கூட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது எங்கள் யாத்திரை சபரிபீடத்திலிருந்தே கியூ போட்டு மிக மிக மெதுவாக நடந்தது எங்கள் குழு பதினெட்டாம் படியில் பக்கம் ஆழி பக்கம் வந்தபோது மணி ராத்திரி பன்னெண்டு தினமும் பதினோரு மணிக்கு அறிவராசனம் பாடி நடை அடைத்துவிடுவார்கள் நாங்கள் என்னுடைய மகன்கள் சீனிவாசு எட்டு வயசு என்னிடம் இங்கு ஐயப்ப தரிசனம் இன்று ஐயப்ப தரிசனம் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டு இருந்தான் இதை கேட்டு அங்கிருந்த ஒரு போலீஸ்காரர் இத்திர இன்று உங்களுக்கு தரிசனம் கண்டிப்பாக இல்லை என்றும் பதினொன்று மணிக்கு அறிவராசனம் வாடி நடை அடைத்து விடுவார்கள் உங்களுக்கு இன்று ஐயப்ப தரிசனம் சாத்தியமே இல்லை என்று கூறினார் நாங்கள் எல்லோரும் மிக மிக சங்கடத்தில் இருந்தோம் எனவே எங்கள் கியூ போய்கொண்டே இருந்தது மணியும் ஆயிக்கொண்டே இருந்தது நாங்கள் பதினெட்டாம் படி ஏறி கொடிமரத்தை சுத்தி மேல மேல பாலத்தில் ஏறி சுத்தி வந்து திறக்கின் சன்னிதானத்தில் மெல்ல மெல்ல திரக்கில் நீந்தி கொண்டே வந்தோம் நாங்கள் சுவாமி சன்னிதானத்தில் போகும்போது மணி இரவு பன்னெண்டு முப்பது சன்னிதானம் துறந்து துறந்தே இருந்தது நாங்கள் சுவாமி தரிசனம் செய்யும் அதே நிமிஷம் ஹரிவராசனம் பாட ஆரம்பித்தது நாங்கள் தான் சன்னிதானத்தில் சுவாமியை கடைசியாக தரிசனம் செய்தவர்கள் ஹரிவராசனம் பாடி தொடர்ந்து சுவாமி சன்னிதானம் மூடிவிட்டார்கள் எங்களுக்கு பின்னால் வந்த ஏவருக்குமே ஐயப்ப சுவாமி தரிசனம் கிடைக்கவில்லை எங்களுடைய எங்களுக்காகவே எங்களுடைய தரிசனம் கொடுப்பதற்காகவே பகவான் பதினோரு மணிக்கு மூட வேண்டிய சன்னிதானத்தை பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்துவிட்டு அதற்கு பிறகு சன்னிதானத்தை மூடிவிட்டார்கள் இது அந்த அருள் கொடுத்த என் ஐயப்பனுக்கு என்னை எத்தனை பிறவியில் தாசனாக இருக்க இருக்க நாம் பாகியம் செய்திருக்கேன் அந்த பகவானை சுதிப்போம் என்றுமே ஐயப்ப சுவாமியே சரணையப்பா